ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயஸ்ராத்தங்கிற தலைப்பிலே நம் காரணிகப் பிதர்க்களோடு சேர்த்து நம் பித்திருக்களையும் ஆராதிக்கக்கூடியதான இந்த மகாலயச்ராத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்துன்னு வரோம் இதில் இந்த மகாலயசிர்தம் செய்ய வேண்டியதான காலம் என்ன அப்படின்னு நாம் பார்க்குற பொழுது பொதுவாகவே நம் பிதற்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடியதான பிதிருக்கர்மாக்கள் அனைத்தும் அபராண்ண காலம் தொட்டு செய்யணும் அதாவது குத்தப ஆரம்பிக்கணும் அபராண்ண காலத்தில் பூர்த்தி அப்படி செய்யணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது குதப என்ன அப்படின்னா கும்யத்திரோபதிர் கோபி காத்ஸ்னேன தபதி க்ஷணே சகால குதபோஜ்னேயா தத்திர தம் மகாஃபலம் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது குஹூ அப்படின்னா பூமின்னு அர்த்தம் கோபதிஹி அப்படின்னா சூரியன்னு அர்த்தம் பூமிக்கு நேராக சூரியன் எப்போது ஆகாசத்திலே வராரோ கோபிகி கார்ஸ்னேன தபதிக்ஷனே தன்னுடைய கிரணங்கள் நேராக பூமியில் விழுறா போல் சூரியன் எப்போது ஆகாசத்துக்கு வராரோ ஆகாசத்திலே வராரோ சகாலகா குதபோஜ்னேயா அந்த காலத்திற்கு குதப காலம்னு பெயர் அதாவது மத்தியானம் பதினோரு மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரை இந்த காலம்தான் சூரியன் பூமிக்கு நேராக வரார் ஆகாசத்தில் தத்திரதத்தம் மகாபலம் அந்த சமயத்தில் நாம் ஸ்ராத்தத்தை ஆரம்பித்து செய்யறது மகாபலம் ரொம்ப பலனை நமக்கு கொடுக்கறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இது அனைத்து விதமான ஸ்ராத்தங்களுக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு காலம் இந்த மகாலய ஸ்ராத்தம்னு வர்ற பொழுது நாம் பொதுவாகவே நம்முடைய பிதர்களை உத்தேசித்து செய்யக்கூடிய ஸ்ராத்தம் மூன்று விதமாக இருக்குது பார்வண விதானம் ஆம விதானம் ஹிரண்ய விதானம் அப்படின்னு மூன்று விதமாக காண்பிச்சிருக்கா மூன்று விதமாக நாம் செய்கிறோம் பிராமணர்களை வரித்து ஹோமம் செய்து பிராமண போஜனம் செய்வித்து பிண்ட பிரதானம் செய்து செய்யக்கூடிய ஸ்ராத்திற்கு பார்வண பெயர் ஒரு பிராமணரை சாப்பிட்ற அளவு அரிசி வாழைக்காய் பருப்புகள் வெள்ளம் சேர்த்து அதை இலையில் பரப்பி தத்தம் செய்து செய்யக்கூடிய ஸ்ராத்திற்கு ஆமஸ்ராத்தம்னு பெயர் பிராமணர்கள் சாப்பிட்ற அளவு என்ன செலவாகுமோ அந்த அளவு தொகையை வைத்து தத்தம் செய்து செய்யக்கூடிய ஸ்ராத்திற்கு ஹிரண்ய சிராதம்னு பெயர் இப்படி மூன்று விதமாக இருக்குது நாம் நம் தாயார் தகப்பனார்களுக்கு அல்லது நம் பங்காளிகளுக்கு இவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஸ்ராத்தத்தை பார்வண விதானமாகத்தான் செய்யணும் அதேபோல் நாம் பிரேதங்களை உத்தேசித்து செய்யக்கூடிய ஸ்ராத்தத்தை ஆமஸ்ராத்தமாகத்தான் செய்யணும் அதாவது இறந்து போன தினத்திலிருந்து பன்னெண்டு நாளைக்குள் நாம் நூறு ஸ்ராத்தம் பண்ணுறோம் அந்த ஜீவனை உத்தேசித்து நூறு ஸ்ராத்தம் பண்ணுறோம் அந்த நூறு ஸ்ராத்தங்களுமே ஆமரூபமாகத்தான் நாம் செய்கிறோம் அதாவது அரிசி வாழைக்காய் வெல்லம் பருப்புகள் வச்சு தத்தம் செய்து செய்கிறோம் அதற்குத்தான் ஆமஸ்ராத்தம்னு பெயர் பிரேத்தங்களை உத்தேசித்து செய்யக்கூடிய ஸ்ராத்தம் ஆமஸ்ராத்தமாகத்தான் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இப்போ இந்த மகாலயாதம்னு வர்ற பொழுது இரண்டு விதமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பார்வண விதானமாக செய்யலாம் அல்லது ஹிரண்ய விதானமாக செய்யலாம் ஆமரூபமாக செய்யக்கூடாது இந்த மகாலய ஸ்ராத்தத்தை பார்வண விதானம்னா நாம் வழக்கப்படி ஸ்ராத்திற்கு சமைக்கிறா போல் சமைத்து பிராமணர்களை வரித்து ஹோமம் செய்து பிராமண போஜனம் செய்து பிண்ட பிரதானம் செய்து செய்யக்கூடிய ஸ்ராத்தம் பார்வண விதானம் அப்படி நாம் இந்த மகாலய சிராதத்தை செய்தால் நாம் குதப காலத்திலே ஆரம்பித்து செய்யணும் பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஆரம்பிச்சி அபராஹ்ன காலத்தில் பூர்த்தி ஆறா போல் இந்த ஸ்ராத்தத்தை செய்யணும் இந்த மகாலேஸ்ராத்தத்தை ஹிரண்ய ரூபமாக நாம் செய்தால் காலவேளையிலேயே செய்துடலாம் அதே தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது ஹேமஸ்ராத்தூ பூர்வாண்ணே பிராத்தர் விருத்தி நிமித்தகம் பூர்வாஹே மாதகம் ஸ்ராத்தம் அபராே து பார்வணம் ஏகோதிஷ்டு மத்தியாஹே பிராத்தர்வருத்தி நிமித்தகம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது பிரேத்தங்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஆமஸ்ராத்தத்தை மாதாநாலத்திற்குள்ளே முடிச்சுடணும் செய்துடணும் நாம் ஹிரண்யரூபமாக செய்யக்கூடிய ஸ்ராத்தம் பூர்வாண்ணத்திலே செய்யணும் சூரியோதயத்திலிருந்து ஆரம்பித்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே செய்துவிடலாம் ஹிரண்ய ரூபமாக செய்யக்கூடிய ஸ்ராத்தத்தை பார்வண விதானமாக செய்கிற பொழுது அபராண்ணத்தில் பூர்த்தியார போல செய்யணும் அபராண்ணத்திற்கு வர்றது போல ஸ்ராத்தத்தை பண்ணணும் இப்படி ஒவ்வொரு விதமாக ஸ்ராத்தத்தை சொல்லியிருக்கா நாம் ஹிரண்ய ரூபமாக மகாலயத்தை செய்தால் காலவேளையிலேயே செய்துவிடலாம் ஏன்னா நாம் செய்ய கூடிய இந்த தத்தம் செய்து நாம் கொடுக்கக்கூடியதான பணத்தை வச்சு அவர் சாமான்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டாகணுங்கிறத மனசில் வச்சுட்டு நம்முடைய தர்மசாஸ்திரம் அப்படி காலத்தை சொல்லியிருக்கு ஆமஸ்ராத்தமாக நாம் பிரேத்தங்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் காலவேளையிலே செய்துவிடும் மாத்தியான்மிக காலம் வரையிலும் காற்றுநிருக்க வேண்டியதில்லை முன்னாடியே செய்துடலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆக ஹிரண்ய ரூபமாக நாம் மகாலய ஸ்ராத்தத்தை செய்தால் சங்கம காலம் பிறந்தவுடனே அதாவது எட்டேகாலுக்கு மேலே மாத்தியான்கம் பண்ணிவிட்டோ இந்த ஹிரண்ய ஸ்ராத்தத்தை செய்துடலாம் அப்படிங்கிறது தெரியுது மேலும் இந்த மகாலய ஸ்ராத்தத்தில் என்ன விதமான சமையல் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி நாம் மகாலய ஸ்ராத்தத்தில் தனியாக காய்கறிகள் சொல்லப்பட்டிருக்கா தனியாக அதற்குன்னு சமையல் சொல்லப்பட்டிருக்கா அப்படினு பார்த்தோமானால் நாம் வழக்கமாக நம் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்திற்கு என்ன விதமான சமையல் செய்வோமோ அதே போல் செய்யணும் வழக்கப்படி ஒவ்வொரு குடும்பத்தார்களும் ஒவ்வொரு விதமாக சமையலை வச்சுருப்பாள் சில காய்கறிகளை சேர்த்துக்கிறது சில பட்சணங்கள் அதிகப்படியாக செய்கிறது அப்படி குடும்ப வழக்கம்னு இருக்கும் அதை நாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நம் வழக்கப்படி செய்யக்கூடியதான சமையல் என்ன காய்கறிகள் என்னென்ன சேர்த்துக்கணும் என்ன விதமாக சமையல் செய்யணும் அப்படிங்கிறத கட்டாயம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதன்படி சமையலை செய்யணும் பொதுவாகவே ஸ்ராத்திற்கு சேர்த்து கொள்ளக்கூடிய காய்கறிகள் நாம் சிராதத்திற்குன்னு சமைக்க வேண்டியதான முறை இதை நம்முடைய தர்மசாஸ்திரம் விரிவாக காண்பிச்சிருக்கா என்ன விதமான காய்கறிகளை வாங்கி என்ன விதமான சமைக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லே பார்ப்போம்